வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் குழந்தை பருவத்திலிருந்தே நல்ல அரச்களையும் தீய செயல்களை இருப்பது குறித்தும் கற்றுக் ஆனாலும் கூட நம்மில் பலரும் ஏன் நாம் கூட பல நேரங்களில் அறவழியில் தவறி சிறிய சிறிய தவறுகளை செய்ய இத்தகைய சூழலில் ஒரு இளைஞனுக்கு திடீரென ஒரு சந்தேகம் உடனடியாக ஒரு ஜென் துறவியை சென்று சந்திக்கிறார் அந்த ஜென் துறவியிடம் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் என்று கேட்கிறார் அந்த ஜென்துறவியோ மிக அமைதியாக அந்த சந்தேகம் என்னவென்று கேட்கிறார் அந்த இளைஞன் நிறைய தவறுகளை நாம் செய்கிறோம் மிகப்பெரிய தவறுகளாக என்று வெவ்வேறு வகையில் நாம் தவறு செய்கிறோம் ஆனால் இந்த தவறுகளுள் எல்லாம் மிகப்பெரிய தவறு எது என்ற கேட்கிறார் அந்த ஜென்துறவி பிரித்தவாறே மிக அமைதியாக அந்த இளைஞனை ஒரு ஆலமரத்தடியில் அழைத்து செல்கிறார் முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டிற்கு மட்டும் எந்த குருவியும் செல்லவில்லை அதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த இளைஞன் தின்துறவியிடம் கேட்கிறார் இந்த கூட்டில் மட்டும் ஏன் எந்த குருவியும் செல்லவில்லை என்று கேட்கிறார் அதற்கு அந்த தின்துறவி அந்த கூட்டிற்குள் ஒரு பெண்ருவி இருக்கிறது அந்த பெண் குருவியினுடைய இணை இன்னும் இறை தேடிவிட்டு வரவில்லை ஆகையால் மற்ற குருவிகள் அந்த கூட்டிற்குள் செல்லாது என்று விளக்குகிறார் அப்பொழுது அந்த இளைஞன் ஏதோ புரிந்து கொண்டவாறு பிறருடைய மனைவியை அடைய நினைப்பதுதான் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய குற்றமா என்று கேட்கிறார் தென்துறவி நிச்சயமாக அத்தகைய தவறுதான் உலகிலேயே மிகப்பெரிய தவறு என்று அந்த இளைஞனுக்கு விளக்கம் இதை வலியுறுத்தும் நம் வள்ளுவர் கூட அறவழியில் இருந்து தவறி தீய செயலில் ஈடுபாடுபவர்களுள் மிகப்பெரிய தவறாக அல்லது மிக கொடிய தீய கருதுவது பிறருடைய மனைவியை அடைய நினைப்பதுதான் என்று வலியுறுத்துகிறார் ஆகையால் நாம் ஒரு பிறருடைய மனைவியை மனதினால் கூட தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதுதான் சான்றோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்க கூடிய நியதி அந்த நியதிப்படி வாழ்ந்து நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டினையும் நிலைநிறுத்த நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து விளையாமை குரல் எண் நூத்தி நாற்பத்தி ரெண்டு எல்லாம் பிறன் நின்றாரின் பேதையார் இல் மீண்டும் குரல் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன் நின்றாரின் பேதையார் இல் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி